தலைப்பு நூற்று பதினைந்து சுத்தசன்மார்க்க ஆகாரம் சுத்த சன்மார்க்க சாதகர்கள் எக்காலத்தும் புழுக்காதிருக்கின்ற வஸ்துவை கொள்ள வேண்டும் புழுக்காத வஸ்துக்கள் யாதெனில் சர்க்கரை தேன் கற்கண்டு வெல்லம் அயம் முதலிய செந்தூரம் தாமிரம் அயம் முதலிய பஸ்பம் அதலால் அவசியம் ஆகாரத்திற்கு முக்கிய வஸ்து மேற்குறித்தவை பரியாயத்தில் சர்க்கரையன்று லவணத்தை உப்பு குறிப்பாக சொல்வதும் உண்டு மேற்படி லவணத்தை துரிசு போக்கி ஜய லவணமாக கட்டி ஆகாரத்தில் கொண்டால் தேகம் நீடிக்கும் இதன்றி சத்துவ பதார்த்தத்தில் லவணம் சிறுக கொள்ளவும் கூடும் சிறு குறிப்புகள் சன்மார்க்க ஆகாரம் நெய் பால் தயிர் மோர் இவைகளை ஆகாரத்தில் விசேஷம் சேர்ப்பது தேகநஷ்டம் மனிதர்களுக்கு எல்லா தாதுக்களிலும் முதல் தாது கொழுப்பு அதன் சத்து நெய் அதை எடுத்தால் தேகநஷ்டம் இதுபோல் பசுக்களினது முதல் தாது நெய் ஆதலால் அதை எடுப்பது சுத்த சன்மார்க்க மரபல்ல சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்து கொள்வதற்காவது புறப்புற அமுதம் ஊற்றுநீர் அதலால் பொற்றலை கரிசலாங்கண்ணி வாழை தென்னை முதலியவற்றின் மேல் பெய்கின்ற பனிசலம் மழைச்சலம் இவைகள்தான் சுத்தசலம் அல்லது அமுதம் அல்லது சாதாரண ஜலமும் கொள்ளலாம் அதாவது மேற்குரித்த ஜலத்தை ஐந்தில் மூன்று ஐந்தில் இரண்டு பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை வெள்ளம் இவைகளை சேர்த்து குடிக்கலாம் இவைகள் விருத்தி செய்யும் சுத்த சன்மார்க்க மரபிற்குரியது இனிப்புதான் அதலால் தேன் சர்க்கரை கற்கண்டு வெள்ளம் இவைகளை ஆகாரத்தில் சேர்த்து கொள்வது உத்தமம் உப்பு தேக நஷ்டம் செய்வது உப்பு உப்பை கட்டி ஆகாரத்தில் சேர்ப்பது சித்தமார்க்கம் சர்க்கரை சர்க்கரை எந்த காலத்திலும் புழுக்காத ஆகாரமாம் மற்ற வஸ்துக்கள் எல்லாம் புழுக்கும் சன்மார்க்க ஆகார விளக்கு சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொல்லப்படாது சாதகர்களும் ஒருவாறு கொல்லப்படும் ஏனெனில் ஒரு தேகத்திலுள்ள தாதுக்களின் முதல் தாது கொழுப்பு அதன் அம்சமே பால் அதன் அம்சமே நெய் மேற்படி ஆபாசம் மோர் தயிர் அதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் பசுவின் கண் கெடுதியும் நேரும் ஆதலால் கொலை கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம் இஃதால் ஜீவஹிம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் கொள்ளல் ஆகாது நேராத பக்ஷத்தில் கொள்ளலாம் சாதம் சாதம் வடித்துச் சாப்பிடுதல் நலமா பொங்கிச் சாப்பிடுதல் நலமா எனில் வடித்துச் சாப்பிடுவது அதிலுள்ள எண்ணெய் போய்விடுவதால் நலம் பொங்குவதில் எண்ணெய் போகாது தாமசகுணம் உண்டாகும் இதுபோலவே உப்பு புலி மிளகாய் முதலிய வஸ்துக்களின் எண்ணெய் போக சுட சாப்பிடுதல் வேண்டும் பச்சரிசி என்பது இப்போது கொண்டு வருவது அல்ல மேலும் உஷ்ணத்தை உண்டு ஆகாரங்கள் கொள்ளுதல் வேண்டும்